அப்படி பேசுறேன் சொல்ற அப்ப குட்டி நல்லா இருக்கியாடா என்னடா ஆளை காணும் ஆனா என்ன மாமா ஆளை கானு நான் தான் உங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு மணி நேரமா ஆளை கானுங்களா காலில இருந்து அப்புறம் மத்தியான வந்து இப்ப வந்து எங்க போயிட்டே நீங்க அடா ஆமாடா தம்பி ஒரு வேலையை வெளியில வந்தாண்டா கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு வர முடியல என்னது கொஞ்சம் நேரமா காலையில இருந்து ஒரு மனிதன் எங்க காத்துக்கிட்டு கிடைக்கிறேன் கொஞ்சம் நேரம் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அப்படியே சரிடா ஜெரிடா கோச்சுக்காடா கோச்சுக்காடா இன்னும் ஒரு வேலையை வந்தேன் வந்துடலாம் வேலை முடிஞ்சிருமே வந்தேன் வேலை முடியல கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு அடா வாங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புள்ளாத இருக்கிறியா மாமா முன்னாடியெல்லாம் உழுதா பண்ணிக்கிட்டு இருந்தே அப்ப என்ன உங்களுக்கு வந்துச்சு வர வர ஒண்ணும் சரியில்லை உங்க போக்கே சரியில்லாம இருக்குது ஒரு பெரிய மனுஷத்தனமா நடந்துக்க மாட்டேங்கிறியா சரிடா ஜீரடா போச்சுக்காதாடா நீங்கள் தான் பெரிய மனுஷன் நான் சின்ன பிள்ளை தான் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு நீங்கள் வெயிட் பண்ணிட்டியா வந்துடுட்டா ஆமாம் இனிமேல் நீங்கள் வந்து என்னத்தை சொல்ல போறியே எனக்கு ஹோம் ஒர்க்லாம் இருக்கணும் வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கணும் டீச்சர் நாளைக்கு திட்டுவாங்க சரி இப்போ நான் கிளம்புறேன் நீங்கள் நாளைக்கு வந்து எனக்கு சொல்லுங்க சரிடா ஜீரடா நானும் வர்றேன் கொஞ்சம் லேட் ஆகும் அது என்னமோ வந்துடும் உங்களுக்கு சொல்லிவிட முடியாமல் பார்த்தேன் முடியாமல் போச்சு சரி போச்சுக்காத நல்ல வழியா போய்ட உனக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இதுதான் மாமா கடைசி இனிமேல் இந்த மாதிரி என்ன ஏன் பாத்தீங்கன்னா அப்புறம் நான் இந்த வர மாட்டேன் கூட பேச்சு வார்த்தையே வச்சுக்க மாட்டேமா ஏதோ நல்ல ஏதோ நல்ல மனிதனா எப்படி நினைச்சு வந்துக்கிட்டு இருந்தோம்னா நீங்க எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதாமா நமக்கெல்லாம் வெட்டு ஒன்று துண்டு ரொம்ப இருக்கணும் இப்படியெல்லாம் வள வளன்னு பேசிக்க நமக்கு பிடிக்காது சரிடா சரிடா சரிடா நீ ரோசக்காரன்டா உடனே பத்தி தெரியும்டா சரி சரி நீ கோச்சு கதை வா நான் நாளைக்கு நானே வந்து உங்க வீட்டுல உனக்கு கதை சொல்றேன் சரியா சரி வாச்சிருக்கேன் மாமா அப்புறம் பேசுகிறேன் சரி ஆஜர் பா